உண்மையை நேசிப்பவர் நல்லவர் எனத்தான் எண்ணியவர்களுக்கும் ஏகத்துவ அழைப்பு விடுத்தார்கள் நபி சொல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்களை எந்த வகையிலும் சந்தேகிக்காத ஒரு கூட்டம் அவர்களின் அழைப்பை ஏற்றது இஸ்லாமிய வரலாற்றில் இவர்கள் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் முந்தியவர்கள் முதலாமவர்கள் என்று அறியப்படுகிறார்கள் இவர்களில் முதன்மையானவர் நபி சொல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்களின் துணைவியரான அன்னை ஹதீஜாஹு அன்ஹா ஆவார்கள் பின்னர் நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்களின் அடிமை இப்னு ஹாரிசா ரோதியொல்லாஹு அன்பு நபி சொல்லாஹ் அலிவாசலம் பராமரிப்பில் இருந்த சிறுவர் அலி ரோதியு உற்ற தோழரான அபு பக்ரோதியு அன்பு ஆகிய அனைவரும் அழைப்பு பணியின் முதல் நாளிலேயே இஸ்லாமை தொழுவினார்கள் பிறகு இறை அழைப்பு பணிக்காக அபு பக்ரோதிய அன்பு அவர்கள் ஆயத்தமானார்கள் அவர்கள்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 தல்ஹா இப்னு உபைதுல்லாது எட்டு நபர்கள் இஸ்லாமை முதன் முதலாக ஏற்றுக்கொண்டார்கள் இவர்களை அடுத்து இந்த சமுதாயத்தின் அமீன் நம்பிக்கையாளர் என்று பெயர் சுட்டப்பட்ட அபு உபய்தா ஆமீர் இப்னு ஜர்ராஹ் அபு சலம இப்னு அப்துல் அசத் அவரது மனைவி உம்மு சலம அர்கம் இப்னு அபுல் அர்கம் உஸ்மான் இப்னு மல் அவரது சகோதரர்களான குத்தாம அப்துல்லா عبادة بن حارس، سعيد بن زيد، عبرد منعيو يم، عمر رضي الله عنه أوركالين سخوذر إيمان، فاتما بن خطاب، خباب بن عرد، جعفر بن أبو طالب، عبرد منعيو أسمى بن عميس، قالت بن سعيد بن عاس، عبرد منعيو أمين بن قلب، عمر بن سعيد بن العاس، حاتب بن حارس، عبرد منعيو فاتما بن مجلل، قطاب بن الحارس، அவரது மனைவி அல் ஹாரிஸ் முத்தலிப் இப்னு அஜர் ரமலா பின் து அபு அவும் இப்னு அப்துல்லாஹு அன்பும் ஆகிய இவர்கள் அனைவரும் குரஷி கோத்திரத்திலிருந்து இஸ்லாமை ஏற்றவர்களில் முதன்மையானவர்கள் ஆவர் அப்துல்லா இப்னு மசூத் ابن இப்னு ரபியா அப்துல்லா ابن ஜக்ஷ் بلال ابن இப்னு ஜக்ஷ் பிலால் ابن சினான் அம்மார் இப்னு யாசிர் யாசீர் அவரது மனைவி சுமையா ஆமிர் இப்னு ஃபொகைராஜ் அல்லாஹ் ஆன்வும் ஆகியோர் மற்ற கோத்திரத்திலிருந்து இஸ்லாமை ஏற்றவர்களில் முதன்மையானவர்களாவர் பெண்களில் மேற்கூறப்பட்டவர்களைத் தவிர மற்றும் பலர் இஸ்லாமை ஏற்றனர் அவர்களில் உம்மு ஐமன் பரக்கா ஹபசியா அப்பாஸின் மனைவி உம்முல் ஃபதுல் லுப் அஸ்மா பின் தபு பக் ஓதியாஹ் அடங்குவார்கள் ஆதாரம் முந்தி அவர்கள் முதலாம் அவர்கள் என்று குர் ஆனில் அல்லாஹ் இவர்களை போற்றுகின்றான் இஸ்லாமை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட ஆண் பெண்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பது ஆகும் எனினும் இவர்கள் அனைவரும் நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் மறைமுகமாக அழைப்பு விடுத்த காலத்தில் இஸ்லாமை ஏற்றார்களா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 ஏதேனும் தொழுகைகள் கடமையாக்கப்பட்டிருந்ததா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது சிலர் சூரிய உதயத்திற்கு முன்பும் மறைவதற்கு முன்பும் தொழுது கொள்வது கடமையாக இருந்தது என்று கூறுகின்றனர் இவ்ணு ஹிஷாம் ரஹமத்துல்ல அழகி கூறுகிறார்கள் நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் தோழர்களும் கணவாய்களுக்கு சென்று ரகசியமாக தொழுது வந்தார்கள் ஒருமுறை நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் அலி ரோதியாஹு அன்பு அவர்களும் தொழும்போது அபு தாலிப் பார்த்து அது ஒற்றி விசாரித்தார் அந்த இருவரும் நல்ல செயலையே செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டதும் அதில் நிலைத்திருங்கள் என்று கூறினார் தொழுகை மட்டுமே முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது அதை தவிர வேறு வணக்க வழிபாடுகளோ ஏவல் விளக்கலோ இருந்ததாக தெரியவில்லை அக்கால அவர்களுக்கு ஏகத்துவ விளக்கங்களை கற்றுக் நல்ல பண்புகளில் ஆர்வம் ஊட்டி அவர்களின் இதயங்களை தூய்மைப்படுத்தும் இறை வசனங்கள் அருளப்பட்டன மேலும்